அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பன்னிரெண்டாம் அத்தியாயம் மகா சமாதி சத்குரு ஞானானந்தரின் புகழ் நாடு முழுவதும் பரவியது பக்தர்கள் வருவதும் அதிகரித்தது வயது ஆனதிற்கான அறிகுறி ஏதுமின்றி எழில்மிக்கதொரு தோற்றம் காயசித்தி யோக பலம் இவற்றால் கூன்றாத உடல் வலிமை ஒளி பிழம்பாக திகழும் இவரை தரிசித்து பக்தர்கள் வேப்படைந்தனர் அவருடைய ஆயுளை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தனர் சுவாமிகளோ சரீரத்தை பற்றி சிந்தனை ஏதும் இல்லாமல் சகஜ நிஷ்டையில் துறவரசராய் குருவாய் அன்பு தெய்வமாய் இருந்து வந்தார் நோய்வாய்பட்ட சில சமயங்களில் கூட தனிமையில் சிறிது நேரம் இருந்துவிட்டு குளிர்ந்த நீரில் நீராடி புத்துணருடன் தமது அல் அலுவல்களை தொடங்கி விடுவார் இவ்வாறு எப்போதாவது நோய்வாய்ப்படுவது கூட யாரோ ஒரு பக்தரின் வினையை ஏற்று அவரை ரட்சிக்கிறார் அதனால் தான் அவருக்கு தேக உபாதை என்று பக்தர்கள் நினைத்தார்கள் அப்படி நினைப்பதற்கு போதிய வாய்ப்பும் இருந்தது ஸ்ரீ சுப்பிரமணிய ரெட்டியார் புதுவைக்கு அருகில் உள்ள தென்னல் என்ற கிராமத்தை சேர்ந்தவர் அவரும் அவருடைய குடும்பத்தினரும் குருநாதரிடம் அசஞ்சலமான பக்தியை கொண்டவர்கள் ஒரு சமயம் அவர்கள் தரிசனத்திற்கு வந்தபோது குருநாதர் அக்கி என்ற நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தார் அடி வயிறு முழுவதும் ரணமாகி தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது மாடியில் நீர்த்தட்டிக்கு கீழ் உள்ள அறையில் இவ்வாறு நோயிற்று இருந்த சுவாமிகளை ரெட்டியார் தரிசித்து வணங்கினார் சுவாமிகள் கௌபீனத்தை மட்டும் தரித்து கொண்டு மிகவும் உபாதைப்படுவதை காண அவருக்கு சகிக்கவில்லை கீழே சென்று தனிமையில் மிக்க வேதனையுடன் கண்ணீர் வடித்துக் சுவாமி உங்களை கூப்பிடுகிறார் என்று ஒருவர் அவரை மாடி அறைக்கு அழைத்து சென்றார் சுவாமிகள் மந்தகாசத்துடன் சுவாமிக்கு உடம்பு ஒன்றும் இல்லையே ஏன் இந்த மனக்கலக்கம் உபாதம் ஒன்றும் இல்லையே என்று தம் கைகளை விரித்து கொண்டு நின்றார் அக்கி இருந்த சுவடே இப்போது தென்படவில்லை எப்போதும் போல் ஆரோக்கியமாக உள்ள உடலே அவருக்கு தென்பட்டது உடனே கண்ணீர் மல்கி அவர் பாதங்களை நமஸ்கரித்து கீழே சென்று விட்டார் ரெட்டியார் அவருக்கு சுவாமிகளின் தேகத்தில் ஏற்படக்கூடிய உபாதைகள் எல்லாம் வெறும் தோற்றமே வாஸ்தவம் அல்ல என்ற உறுதி ஏற்பட்டது இவ்வாறே பல பக்தர்களும் குருநாதரின் உடல் நல நலம் கெடாது என்றே எண்ணினார்கள் ஆனால் சுவாமிகளை கூர்ந்து கவனித்து அவருடன் நெருங்கி சேவை புரியும் சில பக்தர்கள் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் அவரது உடல்நிலை முன்போல் இல்லாமல் சரீரத்திடம் மெல்ல மெல்ல குறைந்து வருவதை கவனித்தனர் ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள யாதொரு விருப்பமோ முயற்சிகளோ அவரிடம் காணப்படவில்லை உயர் ஞானியான அவர் தமது சரீரத்தை பிராரப்தத்திற்கே அர்ப்பணித்த மகானுபாவர் அவர் அறியாதது ஒன்றும் இல்லை தாம் வந்த காரியம் முடிவதற்காகவே காத்திருந்தார் மகா யோகியான அவருக்கு ஸ்வச்சந்த மிருத்யு அதாவது தாம் விரும்பும் போது தேகத்தை விட்டு பிரிவதற்கான யோக பலம் உண்டு ஆனால் அவரோ சர்வ சங்கல்ப பருத்தியாகி அல்லவா அவருக்கு தமக்கென சங்கல்பம் எது ஈசனுடைய சங்கற்பத்தான் அவருடைய சங்கற்பம் அதை அறிந்த அவர் தமது பிராரத்த கர்மா வெறு முடிய முடியப் போகிறது என்பதே சில பக்தர்களிடம் சூச்சகமாகவும் மறைமுகமாகவும் குறிப்பிட்டார் ஆனால் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாமல் சுவாமிகள் சிரஞ்சீவி என்றென்றும் நம்முடன் இருப்பார் என்று உறுதியாக நம்பியிருந்தார்கள் ஒரு சமயம் சத்குருநாதர் ஸ்ரீ அப்பண்ணா சுவாமிகளிடம் உரையாடி கொண்டிருக்கும் போது இன்னும் பத்து ஆண்டுகளில் தமது சமாதி காலம் வரும் என்று பேச்சுவாக்கில் குறிப்பிட்டார் அவர் வேடிக்கையாகவே சொல்லியிருப்பார் என்று எண்ணி பக்தர்கள் அதை மனதில் கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சித்ரா பௌர்ணமிக்கு இரண்டு நாட்கள் முன்பு சுவாமிகளின் ஆக்னியப்படி ஸ்ரீ வேணுகோபாலன் சன்னிதிக்கு அருகில் ஷட்கோண வடிவில் சமாதி லட்சணங்களுடன் கூடிய ஒரு கிணறு அமைக்கப்பட்டு மணலால் நிரப்பப்பட்டது காய கல்பத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து வந்த சித்த வைத்தியரான ஜட்ஜ் பலராமையரிடம் சுவாமிகள் அந்த குழியை காண்பித்து குழியின் உட்பக்கம் சிமிட்டியால் பூசியது மண் கொஞ்சம் அடியில் உள்ளது இதில் யாராவது உட்காருவதனால் உட்கார்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார் அந்த ஹாசியமான பேச்சிலும் பிறந்தது எல்லாம் அழிவிற்கு உட்பட்டதே தம்முடைய யோக சரீரமும் காலத்திற்கு உட்பட்டது ஆகையால் காயக்கல்பத்தை பற்றி அறிய விரும்பாமல் சரீரத்தில் உள்ள அழிவற்ற உத்தமனை காண்பதுதான் பிறவி பயனாகும் என்பதை கூராமல் கூறினார் போலும் சமாதி குழியைக் கண்டு பயந்த பக்தர்களிடம் சுவாமிகள் பேச்சை மாற்றி தமது புன்முருவரால் சமாதானம் செய்து விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து சுவாமிகளின் உடல்நிலை வெகுவாக பாதிக்கப்பட்டு வந்தது அவருக்கு சிறந்த சேவை புரிந்து வந்த பேரன்பு தாசகிரி சுவாமிகள் அதே வருடம் டிசம்பர் மாதத்தில் மகா சமாதி அடைந்தார் சமாதி கிரியைக்கு எல்லாவிதமான ஏற்பாடும் செய்து தாமே முன்னின்று அந்த சிஷ்யனின் சரீரத்தை சமாதி குழில் பத்திரப்படுத்துவதில் பங்கேற்றார் யோகிகள் அடைவதற்கு அரிதான பெரிய நிலையை அவர் அடைந்து விட்டார் என கூறி குரு சேவையினாலேயே அத்தகைய பேரின்ப நிலையை அடைய முடியும் என்பதை பக்தர்களுக்கு விளக்கினார் தாசகிரி சுவாமிகளின் மறைவுக்கு பிறகு சுவாமிகள் அந்த சிஷ்யர் தம்மை கூப்பிடுவதாக அவ்வப்பொது சொல்வதுண்டு பக்தர்கள் குருநாதரை அவரது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுமாறு பிரார்த்தித்தும் அவர் அந்த விஷயத்தில் ஸ்ரத்தை காட்டவே இல்லை ஆயிரத்தி டிசம்பர் மாதத்தில் ஜி தபோவனம் ஸ்ரீ ஞானானந்தா ட்ரஸ்ட்டு என்ற ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி தம் பெயரில் இருந்த நிலம் கட்டிடம் முதலிய சொத்துக்களை சிறிது சிறிதாக அந்த ட்ரஸ்டுக்கு மாற்றிவிட்டார் பன்னிரண்டு ஆண்டுகளாக தம்மை நிழலென தொடர்ந்து சிறந்த தொண்டு புரிந்து வந்த தனது பாத் நம்பிக்கைக்கு பாத்திரமான பாலசுப்பிரமணியன் என்னும் பிரம்மச்சாரியை பவர் ஏஜெண்டாக நியமித்து அவருக்கு ஆசிரம நிர்வாக பணிகளில் பயிற்சி அளித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஜனவரி மாதம் தை கிருத்திகை ஜெயந்தி விழாவின் போது அதிகாலையில் மணிமண்டபத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கும் சமயத்தில் கூட்டம் அதிகமாகிவிட்டது அப்போது அந்த மண்டபத்தில் உள்ள சிலா விக்கிரகத்தின் பின்புறம் தான் அமர்ந்து கொண்டு அங்கிருந்தபடியே வெகு நேரம் தரிசனம் கொடுத்தார் அருகாமையில் இருந்த பக்தர்களிடம் மிக தாழ்ந்த குரலில் அடுத்த ஜெயந்திக்கு சுவாமியை இந்த சிலையில் தரிசிக்கலாம் என்று அந்த விக்கிரகத்தை ஸ்பரிசித்தவாறே கூறி வெளியே வந்துவிட்டார் இதன் தொடர்ச்சியை நாளை